நரசிங்க முனையரையர் இவர் ஒரு சிற்றரசர் இந்த நாயன்மார் காலத்திலே சோழ நாடு ரொம்ப நலிந்திருந்த சோழ அரசாட்சி இல்லாம பல சிற்றரசர்கள் தோன்றி இருந்திருக்கிறார்கள் இந்த நரசிங்க முனையர் என்பவர் திருமுனைப்பாடி நாட்டிலே அரசராக இருந்தவர் திருமுனைப்பாடி நாடு என்பதுதான் திருக்கோவலூர் என்ற ஊரெல்லாம் அங்கேதான் மிலாடுடையார் என்ற ஒரு நாயனார் விப்புரல் நாயனாரெல்லாம் அவன் ஒரு சிற்றரசர் தான் அதே மாதிரி இப்ப திருநாவலூர் என்று சுந்தரர் பிறந்த ஊர் இருக்கு அந்த ஊர்ல அரசாண்டவர் நரசிங்க முனையரையார் இவர் ஒரு சிற்றரசர் இந்த சிற்றர் தான் சுந்தரமூர்த்தியே எடுத்து வளர்த்தவர் சுந்தரமூர்த்தியை தத்து புள்ளையா எடுத்து வளர்த்தாரே அவர்தான் இந்த நரசிங்க முனைகரையர் ஆனா அந்த கதையெல்லாம் இங்க சொல்லாம இவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தொண்டை மட்டும் இந்த பகுதியில இங்க எடுத்து சொல்ல வர நரசிங்கமணிகர் திருமனை பாணிய திருமனைப்பாடி நாட்டிலே மன்னராக இருந்தவர் அப்படி சொல்லும் போது இவர் ஒவ்வொரு திருவாதிரையும் மிகச்சிறப்பாக கொண்டாடியவர் திருவாதிரை சேர்ந்தவங்க திருநாமலூர் பக்கத்தில் இந்த நூல்கள் நூல் அளவில் எனக்கு இன்னைக்கு ஒரு சிறந்த செய்தி எனக்கு தெரிஞ்சது இதுவரை நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன் இந்த திருநாவலூர்லயே அரசாண்டார் அரசாண்டார் இவர் என்ன பண்றார் சுந்தரர் எனக்கு ஊர் எம் இறைவனாகிய சிவருமான் இருப்பதற்கு ஊர் நரசிங்க முனையர் ஊர் திருநாவலூர்னு ஒரு பாட்டுல சொல்றார் திருநாவலூர் தான் எனக்கும் ஊரு எங்க சிவருமான் இருக்கத்த ஊரு நரசிங்க முனையருக்குன்னு திருநாவலூர் தான் ஒரு மூணு பேருக்கு இந்த ஊர் சொந்தம் ஒரே ஒரு தேவாரத்துல சுந்தரர் பாடியிருக்காரு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் சிவபெருமான் ஸ்தலம் அதனால அந்த ஊர்ல இறைவன் இருக்கான் இந்த தென்னாவலூர்ல சுந்தரர் பிறந்தார் அதனால அவருக்கு சொந்தம் அவரை தத்தெடுத்துக் கொண்ட நரசிங்கமனியரும் அவருக்கு அந்த ஊர்ல அரசாண்டார் இருக்காரு அதனால தான் சொல்றாரு இப்ப அந்த ஊருக்கு பக்கத்துல சேந்தமங்கலம் என்ற ஊர்ல இருந்திருக்கார் உண்மையா இருக்கு இருக்கான் தவறு ஒண்ணு இல்லை அப்ப அவர் சொன்னதிலும் இவர் சொன்ன தவறு இருக்காத இன்னைக்கு சேந்தமங்கலம்னு ஒரு சின்னதா பிரிஞ்சிருக்கும் அன்னைக்கு அது என்னமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லாம் திருநாவலூர்ல ஒரு பெரிய ஊரா அது அரசன் மட்டும் இருக்கிற அரண்மனை இருக்கிற ஊரா இருந்திருக்கணும் சேந்தமங்கலம் என்பது ஒரு அரசர் வாழக்கூடிய தகுதி அந்த அரமனை பகுதிகள் நிறைந்த ஒரு ஊராக இருக்கணும் மற்றதெல்லாம் அந்த திருநா திருநாவலூர் என்ற ஊரா ஊராக இருந்திருக்கணும் ஒரு ஊரை ரெண்டு பகுதியாக பிரிந்திருக்கும் அந்த பகுதியில் இருந்தவர் இவர் திருவாதிரையை கொண்டாடுறார் பெரிய புராணத்துல திருவாதிரையை பத்தி ஒரு ரெண்டு மூணு முக்கியமான குறிப்பிடுகிற நிகழ்ச்சிகள் வருகிறது திருவாதிரையில திருநீலமக்க நாயனார் சிறப்பு பூஜை அயவந்தியிலே செய்து கொண்டிருந்தார் தினம் பூஜை பண்ணுவார் திருவாதிரையை மட்டும் ரொம்ப சிறப்பான பூஜை பண்ணுவார் அப்படி பண்ற போதுதான் ஒரு நாள் சிலந்து பூஜை அந்த சிவபெருமான் வேலை வீண்டுத்தோ அப்ப ஒரு மனைவி போய் எச்சலு துத்தி ஊதுறார் இந்த நாயனாருக்கு பக்தி குறைச்ச அம்மையாருக்கு பக்தி அதிகம் அவங்க என்ன நினைச்சாரு நினைச்சு சிலம்பி விழுந்ததே இறைவன் மேல கொப்பளம் வந்துடுமேன்னு நினைச்சார் அவர் வாயால் எச்சில் துப்பி ஊதினார் இது அவருக்கு கோபம் வந்து மனைவியை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டார் இறைவன் கனவுல வந்து அந்த அம்மா எச்சி எச்சில் துப்பாத இடமெல்லாம் கொப்பளம் பார் எச்சு இடம் நல்லா இருக்கு பார்னு அப்படி ஒரு அற்புதம் நடத்தி காட்டியதும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் ஞானசம்பந்தர் பிறந்த நட்சத்திரம் ஞானசம்பந்தர் திருமலைப்பால் உண்ட நட்சத்திரம் இந்த திருவாதிரை ஆனா சேக்கிழார் சொல்லல அதை பரம்பரையா நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் சேக்கிழார் தன்னுடைய நூல்லை காட்டல அதுக்கப்புறம் இந்த அது இந்த நரசிங்க முனையறையர் ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரத்திலும் தன் வீட்டுக்கு நான் அடியார்கள் வரவழிச்சு அவர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார் என்பதை காற்றார் இவர் அரசர் அடியார்களை சாப்பாடு போடுறது மட்டுமல்ல நூறு பவுன் நூறு பொற்காசு கொடுத்திருக்கார் ஒவ்வொரு அடியாருக்கும் நூறு நூறு பொற்காசு கொடுத்திருக்கார் அந்த காலத்தை என இவர் அரசர் எவ்வளவு செஞ்சாலும் தாங்கும் அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றார் ஆரணிந்த சடமுடியார்க்கு ஆதிரை நாள் தோறும் மாச மாசம் ஒவ்வொரு மாசம் திருவாதிரையிலும் வேறு நிறை வழிபாடு நிறை வழிபாடு விளங்கிய பூசணி திருநீர் பூசணத்தோடு கூட ஒரு அடியார் வந்தா போதும் திருநீர் பூசி இருந்தா போதும் அவர் அடியார்னு ஏற்றுக்குவாராம் அவங்க போயிட்டு திருநீர் பூசி நான் ஒரு அடியார் சாப்பிட வந்திருக்கேன்னு சொன்ன போதும் நீரணியும் தொண்டர் அணைந்தார்கள் நாம் பசும் பொன் நூறு குறையாமல் அவரவருக்கு நூறு பவுனுக்கு குறையாமல் கொடுத்தார்னா கூடவும் கொடுத்திருக்காருன்னு தெரியுது இன்னமூது நிகர்விப்பார் அவருக்கு சாப்பாடும் போட்டு அனுப்புவா இப்படியே அவர் ஒரு திருவாதிரி வந்தது வழக்கமாக அடியார்கள் சாப்பிட போனார்கள் விபூதி உத்திராட்சம் ரொம்ப அடக்கமான ஆடை அணிந்தவர்களாக அடியார்கள் வந்தார்கள் அந்த நேரத்துல ஒரு புதுமையா ஒரு அடியார் வரார் ரொம்ப ஆடம்பரமா வரா விபூதி தரிச்சிருக்கார் ஒரு உத்திராட்சம் போட்டிருக்கார் ஆனால் ஆடை ஜருக வேட்டி மேல ஜருக அங்கவசரம் கைகள்லாம் மோதரம் கழுத்தலை தங்கச் செய்யும் காதல விதமான தனக்கு பெருமை உண்டோ அவ்வளவு ஆடம்பரமான நிலையிலே ஒருத்தர் வந்தார் அவரும் அந்த வீட்டுக்கு சாப்பிட வர்றார் அதை இங்க சொல்றாரு நமக்கு சேர்க்கிடார் மற்ற ஆன செயல் முறை புரியும் குரு திருவாதிரை நாளில் இப்படி வரும்போது ஒரு திருவாதிரையிலே மேன்மேறி தொண்டற்கு விளங்கிய பொன்னிடும் பொழுதில் அறியாறெல்லாம் அழைச்சாச்சு ஒவ்வொருவருக்கும் காய்களை வழங்கி அவர்களுக்கு நூறு நூறு பொன் கொடுக்கிற அந்த நேரத்திலே மான நிலையழி தன்மை வருங்காம மலர்ந்த ஊனனிகள் மேனியராய் இந்த இடத்துக்கு தான் விளக்கம் பண்ணும் ரொம்ப ஜாக்கையா ஒரே சொல்ல வேண்டி மே அவருடைய உடம்பினுடைய நிலை மான நிலை அழிதன்மை மானம் கெட்ட ஒரு நிலை உடையவராக அவர் வந்தார் அப்படிங்கிறது அடியார்களுக்கு எது பெருமை தருவது எது பெருமை தராதது மானம் என்றால் பெருமை மானம் நிலை அழிதல் என்றால் பெருமை கெடுக்கின்ற நிலை அடியார்கள் தமக்கு உருத்தராட்சத்தை தான் ஆபரணமாக எடுக்கணும் திருநீருதான் அவர்களுக்கு பூசுகிற சந்தனமாக இருக்கணும் பூசும் நீர் சந்தமா சந்தனத்தையே சந்தனத்தை சந்தனம் என்று திருநீரை பூசிக்கொள்வார்கள் சந்தனம் அவர்களுக்கு தேவையில்லை நம்முடைய பெரிய புராணத்தை முன்னே சொல்லி இருக்கிறது அவர்களுக்கு முழங்காலவு கட்டிக்கிற ஆடைதான் பெரிய ஆடை அவர்கள் தணிந்து கொள்ளுகிற ஆபரணம் கண்டிகை ஆரம் கண்டிகை அவர்கள் அணிகிற ஆடை சந்தை என்ற அளவு இதுதான் அடியார்களுக்கு எல்லை இதுக்கு மேல அவர்கள் அதிகமான ஆடை கொடுத்தார்களானால் அவருடைய பெருமை குறையும் சந்தை என்பது முழங்கால் கட்டுகிற வேட்டி இப்ப முழங்காலுக்கு இறங்கி கணக்கார ஒருத்தர் வேட்டி கட்டி உத்ராசம் போட்டு வந்தாருன்னு வச்சுங்க அது கூட கொஞ்சம் அடியாருடைய பெருமையை குறைக்கிற நிலை தான் ஆனா அது ஒரு பெரிய பாதகம் இல்லை என இந்த அடியார் எப்படி வந்திருக்கார் என்றால் மானநிலை அழிதன்மை அந்த அடியாருக்குரிய பெருந்தன்மையை கெடுக்கக்கூடிய நிலையுடையவராய் காமக்குதி மலர்ந்த அவரிடத்திலே காமுகருடைய செயல் எப்படி இருக்குமோ அது போயிருக்கிறது பெண்களை விரும்பி போகிறவர்கள் பரத்தைய மோகமுடையவர்களாக இருக்கிறவர்கள் தங்களிடத்திலே எந்த கோலம் கொள்ளுவார்களோ அந்த கோலம் கொண்டார் அதாவது கோலம் சொல்லுவது சந்தனத்தில கலவை கலந்த வாசனை பொருள் கலந்த சந்தனத்தை உடம்புல பூசிக்கிறது இதெல்லாம் உடைய இதெல்லாம் கூடாது உங்களுக்கு என பூசியே சாம்பல் தான் சந்தனம் என்று அவர்கள் உடம்புல பூசணும் சந்தனம் பூசக்கூடாது அடியார்களுக்கு என்பது விதி அதை சொன்னார் மான நிலை அடிதன்மை இவர்களுக்கு உண்டோ அந்த சட்ட வரம்பை மீறி இந்த அடியார் வரார் காமக்கூறி மீறவராய் வர தான் உடம்பிலே சந்தனம் கஸ்தூரி புனுகு இவரை தரித்தவராய் வருகிறார் நல்ல உயர்ந்த ஜருக வேழ்த்தி உடையவராய் அணிந்தவராய் வருகிறார் ஊன நிகழ் மேனியராய் அதனாலே கொண்ட உடம்பு அப்படி ஒருவர் உடம்பு தன்னை அலங்காரம் செய்து கொண்டால் நம்முடைய சைவ உலகம் அது ஏதுக்காது அதனால அவர்கள் மோற்றத்துக்கு போக முடியாது அவர்களுக்கு வந்து பாவம் தான் எல்லாம் விட்டு யார் ரொம்ப எளிய நிலைக்கு வராங்களோ அவங்க இறைவன் அவர்களை பாதுகாப்பான் ஏற்றுக்கொள்வான் என்பது சைவத்தின் கொள்கை அதனால அவர் ஊழல் ஏழ்மேனி அப்படி அணிந்து கொண்டு வந்தா நிலை உடைய ஆடம்பர வாழ்க்கை அந்த ஆடம்பரத்தோடு ஒருவர் நீரணிந்து வந்தார் ஆனா என்ன தகுதியவற்ற ஒன்னு இருந்தது மட்டும் பூச்சி இருந்தார் எவ்வளவு இருந்தாலும் திருச்சிருந்தார் இதை மற்ற அடியார்கள் எல்லாம் வந்தவர்கள் பார்த்தார் இயற்கையா அடியார்களுக்கு கோலத்தை தாண்டி மீறி வர ஆனால் அடியாருக்குரிய ஒரே ஒரு கோலம் திருநீர் மட்டும் பூச்சி இருக்கிறார் அதனால மற்ற அடியார்கள் பார்த்து மருங்குள்ளவர்கள் உற்ற யுகற்றியராய் வந்தவரை பரிகாசம் பண்ணினார்கள் எங்களை மாதிரி நீ அடக்கமா இல்லையப்பா ரொம்ப ஆடம்பரம் வந்திருக்கே இப்படி எல்லாம் வாசனை பூசிக்கொண்டு வரப்படாதே அடியார் என்றார் இப்படி இருக்கக்கூடாது என்று அவரை இகழ்ந்தார்கள் மற்ற அடியார்கள் அந்த ஆடம்பரமாய் வந்த அடியவரை பரிகசித்தார்கள் ஒதுங்குவார் நீ எட்டி போன்னு சொல்லல நான் தனியா போறப்பா நீ போ முன்னாடி பணத்தை வாங்கிக்க போ எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு நாங்க ஒதுக்கோம் ஒதுங்குவார் மற்ற அடியார்கள் இவனை இழித்து சொன்னதோடு கூட தாங்கள் அந்த இடம் போகாமல் ஒதுங்கி நின்றார் இதை உள்ளிருந்த அதாவது நரசிங்கமுனையரே பார்க்கிறார் வரிசையா வரும்போது அடியார்கள் வந்துகிட்டு இருப்பார்கள் அப்ப எந்த விவகாரமும் இருக்காது இப்ப ஒரு ஆள் தனியா வேஷம் போட்டு வந்ததுனால மற்றவர்கள் பார்த்தார்கள் தங்களுக்குள் நடுவில் சேர விடவில்லை இவனை பார்த்து நீ என்ன கொஞ்சம் அடியாருக்கு பெருமையே கிடைக்கிறபடி இப்படி ஒரு கோலத்துல வந்து என்ற இழுத்து விட்டு நாங்க இந்த பரிசல் வாங்க வரல நீயே போ என்று சொல்லி இவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் பார்த்தார் அவர் நினைக்கிறார் இப்போ மற்றவர்கள் எழுந்தது மாதிரி நாமும் இந்த ஆளை அடிச்சு வரட்டுறது நல்லதா அல்லது அவனுக்கு மரியாதை செல்றத நல்லதான்னு யோசனை பண்ணார் அவர் திருநீர் பூச்சி இருக்கிறார் அடிச்சு வரட்டினா யார் அடிச்சு வரட்டினதாகும் திருநீர்பூசணவரை அவமானப்படுத்தியதாய பாவம் நரசிம்மனருக்கு வரும் அதனால் நரசிங்கர் என்ன பண்ணார் அவரை மட்டும் முன்னணி கூப்பிட்டார் வாங்கையா உங்களுக்கு பரிசல் வேணுமா அதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிறீர்கள் கழுவி அவருக்கு ஒரு நூறுக்கு ரெண்டு நூறா பணம் கொடுத்து நீங்க போயிட்டு வாருங்க அனுப்பிட்டார் இதை எதுக்கானபடி செஞ்சாருன்னா மற்ற அடியார்களை பார்த்த ஐயா உங்களை மாதிரி எல்லா அடியாரையும் இருக்க முடியுமா சில பேர் தப்பு பண்ணி அதுக்காக அவருக்கு கண்டு பழிக்கப்படாது பழிச்சா உங்களுக்கு பாவம் வரும் நீங்க அந்த அடியாரை பார்த்து பழித்தால் உங்களுக்கு பாவம் வரும் அந்த பாவம் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் சீக்கிரமா அவரை கூப்பிட்டு நான் வழி அனுப்பினேன் அப்படின்னு சொல்ற அப்ப சேர்க்குழா சொல்றார் பண்ணும் சீலம் இளரேனும் அவரிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்றாலும் திருநீர் சேர்ந்தாரை விபூதி பூசிய ஞானம் இகழ்ந்து அருணரகம் நண்ணாமல் விபூதி பூச்சியவனை பார்த்து பரிகாசம் பண்ணிவிட்டோமானா நாம் நரகத்துக்கு போகணுமா அதனால விபூதி பூச்சியை பார்த்து பரிகாசம் பண்ணிய நரகத்தில் போகாமல் இருப்பதற்காக மற்ற அடியார்களுக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக அவங்க பரிகாசம் பண்ணிட்டாங்க மற்றவர்கள் இழந்து உரைத்து ஒதுங்கினார்களே அந்த உங்களுக்கு நரகம் வரும் என்பதை சொல்லுவதற்காக பாலனைந்தார் தமக்களித்தபடி இரட்டி பொன் கொடுத்து மற்றவளுக்கு ஒரு போனி கொடுக்கிறது ரெண்டு பங்கு பவுன் கொடுத்தார் பங்கு கொடுத்து சீக்கிரமாக அவரை தொழுது அனுப்பிவிட்டார் என்று அவருடைய என்றால் அவர் புறக்கோலத்தை பற்றி கவலைப்படவில்லை திருநீர் ஒன்று பூசி இருந்தால் அவரை நாம் அடியாறாக மதிக்க வேண்டும் அப்படி மதித்து விட்டால் நாளடைவில் அவர் திருந்தி விடுவார் திருந்தாத நிலையில் அவர் இருந்தாலும் பூபூஜி பூசுக்கிறார் அல்லவா அதிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா திரிந்து உண்மையான அடியாராக வருவாங்க உண்மையான அடியாறு வருவதற்கு பக்குவம் வேணும் நீ முழங்கால வேட்டியை கட்டிக்கணும் கையில மோதிரம் போடக்கூடாது செய்யும் போட்டு கூடாது உத்திராசம் கட்டிக்கணும்னு சின்ன பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க அவன் ஒத்துக்க மாட்டான் சின்ன வயசு அவன் எல்லாம் போட்டுருக்கணும் தான் ஆசைப்படுவான் விட்டுருங்க பூபூஜி கொஞ்ச நாள் பூசிக்கிட்டான் அந்த உத்திராசிக்கு ரெண்டு பக்கத்துல ரெண்டு பவுன் கொப்பி கட்டி கழுத்தல் போடுங்க அப்புறம் ஒத்துக்குவான் அப்புறம் கொஞ்சம் நாள்கட்சியை நான் கொத்தியே வேண்டாம் வெறும் சாட்சியமே போட்டுகிறேன் வந்துடுவான் அப்ப பக்கம் வயசாக வயசாகத்தான் வரும் அதனால அவன் வந்து பொண்ண விரும்புகிறான் மற்றதை விரும்புகிறான் என்பதற்காக வெறுக்காது விபூதி பூசுறானே அதுக்கே மகிழ்ச்சி அடைகள்ல போதும் நம்ம வீட்டு பிள்ளைகள் விபூதி பூசுகிறான்னா அது ஒரு பெரிய சந்தோஷப்பட வேண்டிய வேலை அதிகம் பூசாம ரொம்ப நாசிகத்துக்கு போகாதபடி அவனை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டுமே முழுக்க அவனுக்கு பெரிய சுமையை கொடுக்க கூடாது அதுக்குதான் சொல்றார் அவர் கொஞ்சம் சீலம் இல்லாது போனாலும் பரவாயில்லை விபூதி மட்டும் பூசி இருந்தா போறும் அவனையை நீங்க ஏற்றுங்க அவரை பழிச்சா கூட நமக்கு நரகம் வந்துரும் என்ற ஒரு உண்மை நிலையை நமக்கு உணர்த்துகிறது இந்த புராணம் விதமாகவே அவர் ஒவ்வொரு திருவாதிரையிலும் இந்த மாதிரி தொன்று செய்து கொண்டிருந்து ஒரு இறைவன் திருவடியை அடைந்தார் நரசிங்கமணியர் அடைந்தார் என்ற அவருடைய பதிகள் நிறைவேறுகிறது